வழங்கும் வழியாக ஒரு வா நான் ஒரு ஆண்மகனாக பிறந்திருந்தாலும் ஆண் இனம்தான் பொறுப்பு மிக்க இனம் என்று சொல்வேன் என்று நினைக்காதீர்கள் இன்றைய குடும்பச் சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக் கொள்பவர்கள் பெண்கள் தான் சொல்லி செங்கல்பட்டிலிருந்து ஜெயராஜய்யா தன்னுடைய கருத்துக்களை இங்கு மிகவும் நேர்த்தியாக பதிவு செய்தார்கள் பெண்கள் சம்பந்தமான கருத்துக்களை அவருடைய அணியினர் அனைவருமே பெரும்பாலானவர்கள் பகிர்ந்து விட்டதால் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு கருத்தை மட்டுமே கூறி தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார் அவர் சொன்னது சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அப்பா கையில கொடுத்து போடுன்னு ஏன் சொல்லல அப்பா அவர் சம்பாதிச்ச பணத்தையே ஒழுங்காக வச்சுக்காமல் வேட்டு விட்டுருவாரு அவர்கிட்ட கொண்ட நீ சம்பாதிச்ச பணத்தையும் கொடுத்தினா அதையும் சேர்த்தவர் கரைச்சி விட்டுருவாரு அதனால் அங்கே கொடுக்காத நீ அம்மா கிட்ட கொண்ட கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுலேருந்தே தெரியலையா அதாவது ஒரு குடும்பத்தை பொறுப்பாக வழி நடத்தக்கூடியவர்கள் பெண்கள் நமக்கு எவ்வளவு வருமானம் இருக்குது அதை எப்படி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு வரவுக்கு ஏற்ற செலவு செய்யக்கூடியவர்கள் பெண்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களை பெண்கள் அணியிலிருந்து பகிர்ந்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயராஜ் ஐயா வந்து தன்னுடைய கருத்தையும் இங்கு மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார் ஏயா பெண்கள் தான் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி அவகளை போய் அவங்கதான் பொறுப்பாக செலவு பண்ணுறாங்க வரவுக்கேற்ற செலவு பண்ணுறாங்கன்னு சொல்றீங்களே இதெல்லாம் கொஞ்சமாதிரி நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக திரு சங்கர சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா வாங்க ஐயா வந்து ஆண்கள் சார்பாக உங்களுடைய கருத்தை இங்கு அப்பட்டமாக பதிவு செய்யுங்கள் ஐயா வணக்கம் எத்திசையும் மனம் பரப்பி என் திசையும் மனம் பரப்பி இருக்கும் பெரும் மலராய் நாளும் மலர்கின்ற நற்றினையே நின் மனம் நுகர நாளும் காத்திருக்கும் தமிழர்களில் ஒருவனாய் நானும் இங்கே என் கருத்தை எம்புகின்றேன் ஆயினும் என் அன்னையே உனக்கு அடுத்த வணக்கம் இந்த நற்றினையின் இயக்கத்தில் நாளும் தன்னை பங்கெடுத்து கொள்கின்ற பங்கேற்பாளர்களாக தன்னை இந்த நற்றினை வழியாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஒவ்வொரு நண்பருக்கும் நாளும் பல நிகழ்ச்சிகளை நவிழ்கின்ற நன்மக்கள் ஒவ்வொருவருக்கும் அதையும் தாண்டி இந்த நற்றினையை உருவாக்கிய அன்பு சகோதரர் அன்பு உடன்பிறப்பு திரு அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு பெருவணக்கம் நல்லதொரு நாளாம் காந்தி பிறந்த நாள் நாட்டை வழிநடத்தி சென்ற நன்மகனின் பிறந்த நாள் உண்மையில் இருவாளருக்கும் நன்றி ஏனெனில் அவரவர் கருத்தில் அவரவர் சிறப்பாய் செயல்படுகின்றார் ஆயினும் ஒன்றை மறந்து ஏனெனில் இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய வழிமுறை எப்படி வந்ததென்று உணராதவர்கள் அந்த பெண்மக்கள் ஏனெனில் கோச்சு காதீங்க ஏனெனில் ஆண்கள் வழியேதான் அடையாளம் பெற்றீர்கள் அப்படித்தான் சொல்கிறது சரித்திரம் நான் ஒன்றும் பெண்ணுரிமைக்கு எதிரானவன் அல்ல ஐனும் இந்த வரலாற்று அடையாளத்தை சற்று வாசித்தவன் என்கிற முறையில் இந்த ஆண்களின் வழியொற்றி வந்தவர்களே பெண்கள் என்று வரலாறு சொல்கிறது நான் சொல்லவில்லை குடும்பத்திற்குள் வருகிறேன் கொஞ்சம் கேளுங்கள் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்பவர்கள் பெண்களா ஆண்களா உண்மையில் உணருங்கள் அது முற்றிலும் பெண்கள் ஏனென்றால் பெண் உறவுக்கு எதிராக செயல்படுபவர்கள் பெண்களே எப்படியெனில் நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் பிறப்பு முதல் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தையை சுமையென்று கருதி அவளை சொடுகாட்டிற்கு அனுப்புகின்ற வேலையை செய்பவர் பெண்தான் எப்படி கடைவாய் மணி மணிக்கிடையே கல்விப்பால் ஊற்றி அவளை சொடுகாட்டிற்கு அனுப்புபவள் பெண்தான் அது அந்த வீட்டின் பாட்டியாகவும் இருக்கலாம் அல்லது அந்த வீட்டின் பெரிய பெண்ணாக இருக்கலாம் பெரியவர்கள் என்றால் அது பாட்டி தாய் மாமு யாருப்படி ஆறாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எந்த வகையிலும் ஆண்மக்கன் ஆண்மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் வலியுறுத்தி அதை பொதுவாகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் நாங்கள் இங்கே மதுரை மாவட்டம் இந்த பக்கம் தருமபுரி மாவட்டம் இங்கிட்டு நம்ம பொதுவாகவே தமிழ்நாட்டில் நடுமாவட்டங்கள் என்று சொல்லப்படுகிற பல மாவட்டங்களில் பெண் சிசுக்களை கொன்றது அந்த வீட்டு பெண்கள் தான் என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆனால் அடுத்து இன்னொன்று அடுத்த சமாச்சாரம் பாருங்க அது இது பழைய சமாச்சாரம்னு சொல்கிறீங்க அந்த சமாச்சாரம் எப்போ வரைக்கும் இருந்துச்சு நான் சொல்கிற பொருளாதார வளர்ச்சி அல்லது இன்றைக்கு இந்த பொருளாதார சமத்துவம் என்று சொல்லப்படுகிற உலகமயமாக்கல் இதுவரைக்குமே இருந்திருக்கு பொதுவாக சொல்லுவாங்க பெண்களை ஏமாற்றி தினந்தனம் ஆண்கள் தான் நிறையா திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு ஆண் முப்பது திருமணம் செஞ்சான் நாற்பது திருமணம் செஞ்சான் அவனை கைது செய்தனும் அது இதுன்னு நிறையா செய்தித்தாள் செய்தி வருது அதைத்தான் மையப்படுத்தி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் செய்தித்தாளில் சமீபத்தில் படித்த ஒரு செய்தி ஒரு ஆணை ஏமாற்றி ஒரு பெண் திருமணம் செய்து கொண்ட ஒரு சம்பவம் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி டவுனில் ஒரு மெக்கானிக் நான்கு சக்கர வாகனத்தினுடைய மெக்கானிக்காக இருக்கிற ஒருத்தர் அவருக்கு திருமணம் நடந்துச்சு அந்த பெண் நல்ல படிக்கிற பிள்ளை அதனால் கணவன்ட்டு நான் வந்து யூஜி இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு அதாவது இளம் கடை பொறியியல் படிக்கணும்ன்ட்டு சரின்ட்டு அவர் அவருடைய சக்திக்கு இயன்றபடி அவர் படிக்க வச்சார் அந்தம்மா நான்காண்டு படித்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதற்கப்புறம் அந்தம்மா என்ன சொன்னால் நான் வந்து முதுகலை படிக்க வேண்டும் பிஜி இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்ன உடனே அவன் அம்மா என்னோடய சக்திக்கு முடியாது எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய தாயார் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நான் கூட்டு போய் என்னுடைய மகளை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க இந்த ஆண்மகன் என்னென்னு நினைச்சா சரி தன்னுடைய மனைவி படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதனால் சொன்னால் சரி படிக்கட்டும் அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த அம்மா கூப்பிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போனாங்க அவங்க படிக்க வச்சாங்களோ என்ன செஞ்சாங்களோ தெரியாது ஒரு நாட்களுக்கு முன்பு அந்த ஆணையை சந்திக்க வந்த ஒரு நண்பர் அவர் வந்து இந்த ஆணையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார் அதிர்ச்சி அடைஞ்சேன்னு என்னை இன்னும் உயிரோட கேனார் என்னென்ன என்னென்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னா இல்லைப்பா நீ இறந்துட்டு தான் நினச்சி உங்களுடைய மனைவிக்கு ரெண்டாவது திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க அவங்க அம்மா ஸோ அந்த திருமணத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் ஆனா நீ இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி அடையிறேன் ஆச்சிரம் அடைறாங்க அப்பத்தான் அந்த ஆண் அந்த இடத்துலயும் மயங்கி விழுந்தான் ஸோ இப்படி ஒரு ஆணை ஏமாற்றுவது அந்த பெண்ணை நான் அவசிள்ள அவளுக்கு அவ்வளவு விவரத்துறான்னு கூட வச்சுக்கோங்க அந்த பிள்ளையை பெற்ற அந்த தாய் அவளும் ஒரு பெண் தானே அவளுக்கே அந்த உணர்வு தன்னுடைய மருமகனை ஏமாற்றுகிறோம் அந்த உணர்வு இல்லாம இருந்தாங்களே அப்ப அவங்க யாரு அவங்க ஒரு பெண் அவள் என்னங்க அப்போ குடும்பத்தை பொறுப்பாக பாதுகாத்துருப்பாங்க எப்படி நீங்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு உக்காலத்து வாங்கிக்கிட்டு வர்றீங்க பொதுவாக நம்ம சகோதரிகள் சொன்னாங்க நாங்கள் நகைகள் வாங்குறது எல்லாமே ஆபரணங்கள் எல்லாமே ஆடை எல்லாமே வாங்கிறது ஆண்களை பெருமைப்படுத்துவதற்குன்னு ரொம்ப மகிழ்ச்சி சகோதரிகளே ஆனால் ஒரு உண்மை ஒரு ஆண் ஐந்திலிருந்து ஆறு அல்லது மிஞ்சி போனால் ஒரு இரட்டை உடைய வச்சிருப்பான் ஆனால் ஒரு பெண் எத்தனை சேலை வைத்திருக்கிறாள் தெரியுமா குறைந்தபட்சம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி நானூறு ஐநூறு சேலை வைத்திருக்கிறாள் நான் முந்நூற்றி அறுபத்தைந்து என்று சொன்னது ஒரு ஆண்டு கணக்கிற்காக சொன்னேன் ஆனால் அதை விட அதிகமான எண்ணிக்கையில் தான் சேலைகளை வைத்திருக்கிறாள் இது எப்படிங்க இது சாத்தியம் அதை கேட்டால் என்ன சொல்லுதா இன்னும் அதையும் அடங்கலை அவளுக்கு ஆசை இன்னும் சேலை வேணும் இன்னும் சாலை தீபாவளி வந்தாலே ஒரு நாலஞ்சு சேலை வாங்குதான் ஏமா பிள்ளைகளுக்கு துணி மணி வாங்குற சரிய சந்தோஷம் உனக்கு எங்க அம்மாவுக்கு துணி வாங்க சொன்னா யோசிக்கிற என்ன சொல்லுத உங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்க முடியாது நீங்க அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துருங்க இல்லை விட்டுருங்க அவங்களுக்கு பைசா ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்துடலாம் இது என்னம்மா அப்புறம் குடும்ப பொறுப்பு ம் ஆனால் நீ மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இல்லை அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பாரு பேருந்து எடுத்த அவா அவனு ஒன்னா பட்டியல போட்டு சொல்லுதா கடைசில ஒண்ணுதான் என்ன அர்த்தம் உனக்கு என்ன சேலை உனக்கு என்ன வேட்டி உனக்கு என்ன துணிமணி உனக்கு என்ன பேண்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி கேப்பா ஐயா உங்க வீட்டுல ஏதும் பேருந்து இயர்ன உடனே கேட்டாங்க எங்க வீட்டுல போன வருஷ தீபாவளிக்கு தீபாளி அன்னைக்குதான் கேட்டாங்க என்னங்க உங்களுக்கு ஒன்னு ட்ரெஸ் எடுக்கலையா அப்படின்னு ஆடா ஆமா ஆமா என்னமா அவசரத்துல விட்டு போச்சு அப்படின்னு உடனே சரி சரி பரவாயில்ல இந்த அங்க இருக்கிறதுல நல்ல ஜட்டையை அவனு எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஜட்டையும் ஒரு பேண்டையும் போட்டுக்கிட்டோம்னு வச்சுருந்தாரு என்ன தீவிர நமக்கு இனிக்காமலா போயிடுச்சு அதனால சந்தோஷங்கிறது ஆடைகள்லயோ நகைகள்லயோ இல்லை மனசுகள்லதான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அவ்வளவுதான் சரி சொல்லுங்க சொல்லுங்க குடும்பத்துல ஒரு சொத்து வாங்குறோம் ஒரு நல்லது கிட்ட வாங்குறோம் இங்க என்னன்னா இப்போ நான் என்ன நினப்பேன் ஒரு நான் என்ன நினப்பேன் ஒன்று என்னுடைய அம்மா பேரில் வாங்கணும்னு நினப்பேன் அல்லது என்னுடைய பேர்லேயும் என்னுடைய பிள்ளைகள் பேர்லேயோ வாங்கணும்னு நினப்பேன் அதற்கு காரணம் இருக்குது என்னென்னா இப்போது எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சி எனக்கு கல்யாணம் ரெண்டு மூணு பிள்ளைகள் ஆகிப்போச்சு அப்போ இந்த சூழ்நிலை என்ன நினப்பேன் இவ்வளவு தூரம் என்னை வளர்த்து ஆளாக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு கடைசி காலத்தில் நான் கொடுக்குற சந்தோஷம் இது ஒன்று தான் ஆனால் அந்த மனைவி என்ன சொல்கிறா அது இல்லைங்க என் பேரில் தான் வாங்கணும் உங்கள் அம்மாவை உங்களை கடைசி வரைக்கும் கேப்பாற்ற போறா ஸோ இந்த இடத்துல அவள் குடும்ப பொறுப்போடு சிந்திக்கிறாளா ஒரு என்னை சுயநலத்தோடு சிந்திக்கிறாளா நீங்களே சொல்லுங்க எனக்கு பதில் அந்த சுயநலம் தான் அங்கே மேலெடுகிறது அதுக்கு நீங்கள் பல காரணம் சொல்லலாம் இது அதிக செலவு நாளைக்கு உங்கள் பேர்லையோ அம்மா பேர்ல மாத்திரத்தை ரொம்ப ஏங்க மாத்திரை தாண்டி நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கு தாய் படுகிற மகிழ்ச்சியை நான் விரும்புகிறேன் ஸோ ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய குடும்ப மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக வச்சு சொல்லுவான் ஆனால் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய சுயநலத்தை மகிழ்ச்சியாக மட்டுமே வைத்து கொள்வாள் அதற்கு உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த சொத்து சமாச்சாரம் ஆகையே குடும்பத்தை பெரிதும் மகிழ்ச்சியாக வழிநடத்துபவர்கள் பெரிதும் இன்பத்தோடு குடும்பத்தை பாதுகாப்பவர்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தில் எதிர்கால நலனில் அக்கறை உடையவர்கள் அழகான கவி நயத்தோடு தனது உரையை துவங்கிய சங்கர சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஆணிலிருந்துதான் பெண் உருவானால் அப்படிங்கிற ஒரு சரித்திர சம்பவத்தையும் சொல்லி பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபவர்கள் பெண்கள் தான் உதாரணமாக கள்ளிப்பால் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சிய சொன்னாங்க இன்றைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஓரமா வச்சுட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெண்கள் தான் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இப்படிப்பட்டவர்களை போய் எப்படி நீங்க பொறுப்புள்ளவர்கள்னு ஏற்றுக்க முடியும் அது மட்டுமா ஒரு ஆணை ஏமாற்றிய பெண் அப்படிங்கிற ஒரு செய்திய செய்தித்தாள் படிச்சிருக்கிறார் அதை பற்றிய அந்த சம்பவத்தை ஒரு சம்பவம் ஒரு செய்தி இது போன்று எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன வெளியில் தெரியாத வெளியில் வராத செய்திகள் எவ்வளவோ இருக்குது ஐயா ஒரு பொண்ணுக்கு எத்தனை சேலையா வேணும் நானூறு ஐநூறு சேலை எவ்வளவு சேலை எடுத்துக் கொடுத்தாலும் ஆசை அடங்க மாட்டேங்குது அவ்வளவு சேலைகளும் குண்டு வந்து ரக ரகமாக கூட்டுறாங்க இல்லை நீங்கள் போய் பாருங்க அதுவும் தீபாவளி நேரத்துகளில் இந்த கடைகளில் போய் பார்த்தா எவ்வளவு சேலைகள் அள்ளி குமிச்சு வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த சேலையும் பிடிக்காமல் அடுத்த கடைக்கு போகிறாங்க பாருங்க அதுதான் அதை விட பெரிய ஆச்சரியம் சரி அவ எடுத்துக்குங்கம்மா ஆனால் கூட இருக்கிறாரு வீட்டுக்காரர் அவருக்கு ஒன்று எடுத்து கொடுக்கக்கூடாதா அவர் என்ன பாவம் சரி அம்மா பேரெலாம் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு வாங்கிட்டு போறாரு அந்த அம்மாவுக்கு அப்புறம் அந்த சொத்து உங்களுக்கு தானே வரப்போகுது அதுலேயும் ஒரு போட்டி போகிறாங்க பேரல தான் வாங்கணும் அதாவது எந்த இடத்துலையும் தன்னை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க பெண்கள் அந்த தனக்குரிய அந்த உரிமையை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுபாவம் உடையவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எதிரான இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இவர்களை எப்படியா நீங்கள் வந்து பொறுப்பு மிக்கவர்கள் எப்படி நீங்கள் சொல்றீங்க அதனால ஆண்களே பொறுப்பு மிக்கவர்கள் சொல்லி தன்னுடைய கருத்தை மிகவும் நேர்த்தியாக இங்கு பதிவு செய்திருக்கிறார் திரு சங்கர சுப்பிரமணிய ஐயா அவர்கள் ஆணுக்கு பெண் இங்கே கான் என்று கும்மி என்று கும்மி எடுத்து எம்பிய அந்த முண்டாசு கவிஞன் வரிகளுக்குணங்க மற்றும் ஒரு ஆண் பெண்களே பொறுப்பில் சிறந்தவர்கள் அப்படிங்கிற அணிக்காக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய கத்தாரிலிருந்து வருகை தந்திருக்கிறார் முருகன் ஐயா அவர்கள் ஐயா வாங்க ஐயா பெண்களே பொறுப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிற உங்களுடைய வாதத்தை எடுத்து விழுங்கள் என்னை ஈண்டெடுத்த தாயை வணங்கி எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முருகன் கத்தாரில் இருந்து அவையில் அருமையான பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற நற்றினைக்கு எனது முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய பட்டிமன்ற நாயகனாம் திரு சசிகுமார் சார் அவர்களுக்கும் பெண்கள் அணியில் வாதாடி அமர்ந்திருக்கும் எனது அருமை சகோதரிகளுக்கும் பெண்கள் அணிக்கு எதிராக பேசி அமர்ந்திருக்கும் எதிரணி தோழர்களே மற்றும் இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக் ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த பட்டி மன்றத்தின் தலைப்பு குடும்பத்தில் பெரிதும் பொறுப்பெடுத்துக் கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா மிக அருமையான தலைப்பு எனக்கு முன்பதாக எனது அணியில் இருந்து சகோதரிகள் மிக அருமையாக பேசிவிட்டு அமர்க்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிரணியில் இருந்து தோழர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எனக்கு முன்னதாக பேசி அமர்ந்திருக்கும் தோழர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் அவர் உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த சில காரியங்களை மிக சுவாரசியமாக மிக அழகாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படாத சில உண்மைகளை இங்கே சொல்லி அமர்ந்திருக்கிறார் அவர் சொன்ன கருத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும்படி நான் எனது வாதத்தை இங்கே பதிவு செய்கிறேன் நடுவர் அவர்களே திரு சங்கர சுப்பிரமணியன் சார் அவர்கள் வரலாற்றிலே இருந்து படித்தேன் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலும் பால் கொடுத்து பெண் பிள்ளைகளை பெண் சிசுக்களை கொன்றுவிடுகிறார்கள் என்று பெண்கள் தான் அந்த வேலையை செய்கிறார்கள் என்று கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் சொல்லி அமர்ந்திருக்கிறார் நடுவர் அவர்களே அப்படி அனைத்து பெண்களையும் வரலாற்றில் சொன்னபடி கொன்றிருந்தார்கள் என்றால் நானும் நீங்களும் இந்த அவையில் இருக்கிற மற்ற ஆண்களும் இன்று பிரமச்சாரியாக இருந்திருக்க வேண்டும் ஏன் இப்படி எடுத்துக்கொள்வோமே ஐயா இந்த பெண்கள் தான் பெருமையை தேடித்தந்திருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சிறிய உதாரணத்தை கூட சொல்லுகிறேன் ஐயா நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம் சிலர் அறிந்திருக்கிறார்கள் அமெரிக்கா தேசத்திலே நாசா என்ற விண்வெளி மையத்தில் வேலை செய்ததான மறைந்து மறைந்த பெண் கல்பனா சாவ்லா இன்று உலகம் போற்ற பெருமையை தேடித்தந்து மறைந்து போன பெண் அவளும் ஒரு பெண்தான் உண்மையாக அந்த சாதனையை விண்வெளியிலே சென்ற முதல் பெண் என்ற சாதனையை படைத்த அந்த பெண் நமது இந்திய தேசத்தை சேர்ந்தவள் ஐயா அவர் இன்னும் ஒரு காரியத்தை சொன்னார் பெண்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சேலைகளை வாங்கி குமிக்கிறார்கள் என்று நடுவர் அவர்களே எத்தனை பெண்கள் இவ்வாறு சேர்த்து வைத்து இருக்கிறார்கள் பொறுப்பற்ற இருக்கிறார்கள் என்று அடுக்கடுக்காக குறைகளை குற்றங்களை எடுத்து வைத்துவிட்டு போய் அமர்ந்திருக்கிறார்கள் நமது தோழர்கள் இன்னும் ஒரு செய்தியை இந்த இடத்திலே அவர் பதவி செய்தார் ஒரு காரியத்தை பெண்கள் தாய் வீட்டையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புகுந்த வீட்டை பற்றி அவர்கள் அக்கறை படுவதில்லை என்று நடுவர் அவர்களே பெண் என்பவள் வீட்டில் அவள் வளர்ந்து திருமணம் முடிக்கும் வரையிலும் பிறந்த வீட்டிற்கு பெருமையை தேடி புகுந்த வீட்டில் வந்து பெருமையை பொறுமையை கடைபிடித்து அங்கு ஏற்படுகிற எல்லாவித சிரமங்களையும் பொறுமையோடு அனுபவித்து ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திற்கும் சேர்த்து பெருமை தேடி தருகிறார்கள் இது போராதா நடுவர் அவரு அவர்களே அவர்கள் எவ்வளவு பொறுமையோடு பொறுப்போடு அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆண்களுக்கு வேலை சென்று வேலையை முடித்து வந்து மாத மாதம் பணத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தால் போதும் வீடு வீட்டிலே எவ்வளவு வேலைகள் இருக்கிறது பெண்கள் எவ்வளவு வேலைகள் செய்கிறார்கள் நன்றாக நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் எதிரணி இருக்கிற தோழர்கள் இரண்டு மூன்று பேர் பெண் புத்தி பின்புத்தி என்று கூறி அமர்ந்திருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் அர்த்தம் அவர்கள் எடுத்துக்கொண்டது என்னவோ வேறாக இருக்கலாம் ஆனால் நான் ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெண் புத்தி பின்புத்தி பெண்ணுக்கு பின் புத்தி என்று கூறுகிறார் ஆம் அது உண்மைதான் ஏனென்றால் ஒரு காரியத்தை அவர்கள் செய்வதற்கு ியமாக இருக்கலாம் அதை தொடங்குவதற்கு முன்பதாக அதை தொடங்கும் பொழுது அது முடிவு வரை எப்படியாக நாம் செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து அவர்கள் அந்த வீடு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் நிறைய கஷ்டத்தின் மத்தியிலே மிக பொறுமையோடு அந்த குடும்பத்தை எடுத்து செல்ல அவர்களால் மட்டுமே முடியும் நடுவர் அவர்களே மிக பொறுப்போடு ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல பெண்களுக்கு மட்டுமே பொருந்தோம் அவர்கள்தான் மிக பொறுப்போடு அந்த குடும்பத்தை நடத்தி செல்வார்கள் என்று கூறி நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளர்ச்சியை நாளையை கேட்டு